இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள திருமக்கள் அனைவரையும் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று சங்கத்தின் சார்பில் மனமுதந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் அடியார்கள் திருக்கூட்டம் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தெரிவித்தார்கள் Na na na na Sa'da dhinnah சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமர பெம்மான் ஆண் நல் வெள்வூர்தியாந்தன் மந்திரம் நமச்சிவாயாக நிறு அணிய பெற்ற சங்கரன் மந்திரம் நமச்சிவாயாக நிறு அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வகல் விறகிட்டேன் Tarina na na na na la la a a a la la tarina கருநட்ட கண்டனை பண்ட யவல்லானே செந்தி முழங்க திருநட்டமாடியை சில்லைக்கு உறையை சித்தம்பலத்து திருநட்ட மாடியை பிரானவோ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 They are the music. திருமுறை அதிலிருந்து சில பாடையும் உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய குறிப்பில் இந்த நாலாம் திருமுறை தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த சுண்ணவன் சந்தன சாந்தும் பாடவில்லை என்று இருக்கிறது ஒருவேளை நான் பாடியிருந்த என்னை மன்னித்து விடுங்கள் திருநாவுக்கரசரை சைவ மதத்தில் பிறந்தவர் ஏதோ ஒரு காரணத்தினால வேறு மதத்தில் போய்விட்டார் போய்விட்டது வந்துவிட்டார் பின்னால சில பதிகங்கள்ல வேற்று மதத்துக்கு போனது தப்பு அப்படின்னு எழுதுறாரு சொல்லுவதில் ஒரு தப்பு இருக்குறதுல இருந்தா விட்டுடுங்க ரைட்டா இருந்தா வச்சுங்க தப்பா இருந்தா விட்டுடுங்க ஒருத்தான் உயில் எழுதுறான் அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் எழுதினா அந்த உயில் தானே காலி ஆயிடும் இல்லையா சரதாச்சி சரியா சொல்றா ஆமா அது போல தான் முன்னாடி போனது தப்புனு பின்னால செட்டில்மெண்ட் எழுதுறார் அப்ப செட்டில்மெண்ட் தான் செல்லுமே தவிர உயிர் செல்லவா ஆமா அதுபோல இவர் என்ன பண்றார் இந்த சமயத்துக்கு வந்து விட்டார் அவருக்கு இருந்த வயிற்று நோய் போய்விட்டது அது கூற்றாயினவாறு பாடினார் என்பது உங்களுக்கு தெரியும் எனக்கும் வயிற்றுல தொந்தரவு ஒரு வருஷமா பாடி பாடி கிட்டத்தட்ட ஒரு இப்ப ஒரு இருபது வருஷமா எனக்கு கொஞ்சம் வேலை மிகுதி இந்த காசட் நிறைய பாடுறதுனால வேலை மிகுதி அதனால வயசுல தொந்தரவு இருக்கு நான் தினந்தோறும் அந்த பதிகத்தை சொல்லுவேன் சொன்னா அந்த வலி குறையுது நான் அனுபவிச்சு சொல்றேன் இல்லையா அனுபவிச்சு சொல்றேன் ஆமா ஒண்ணு ரெண்டாவது அவரை என்ன பண்றான் இந்த வேற்றுமதத்தவர்களாகிய சமணர்கள் நஞ்சை கொடுத்தான் சுண்ணாம்பு கால வாய தூக்கி போட்டான் யானையை விட்டு இடர்த்தி தான் கல்லுரை கட்டி போட்டான் இத்தனையும் அவர் பழைத்துக் கொண்டாரு பெரிய புராணம் பேசுகிறது புராணம் சொல்லுது ஒத்துக்குவோம் இவர் எப்படி பொறுமையா இருந்தாரு பஸ்ல போறோம் நாப்பத்தஞ்சு பேர் தான் தலையில எழுதுனது இன்னைக்கு நானூத்தி ஐம்பது பேர் போறான் கை மேலப்பட்டு கைப்படுதுங்க சண்டை வருதா இல்லையா பாக்கிறோமா இல்லையா கொஞ்ச நாள் இவனுக்கு பொறுமை இல்லாம தான் அந்த சண்டையை வளர்க்கிறான் இல்லையா ஆமா அதே மாதிரி இவருக்கு வேற்று மதத்துக்கு சென்றவாறு திரும்பி வந்து விட்டார் அதற்காக இத்தனை சண்டை கொடுக்கணுமா கொடுத்துருக்கப்படாது ஏன் அப்படின்னு கேட்டா சமண மதத்தின் கொள்கை ஒரு உயிருக்கு தீங்கு விளைக்க கூடாது என்பது முக்கியமான கொள்கை அவர்களுக்கு அதைத்தான் பின்பற்றினார் வள்ள பெருமான் உயிரை கொல்லாமை அப்படின்னு ஆமா அது சம கொள்கை நம்ம மதத்து கொள்கைதான் அது எந்த மதத்துக்கும் அப்படித்தான் அப்படின்னு வச்சு கொள்ளுவோம் அப்ப உயிரை கொள்ள கொல்லக்கூடாதவன் ஒரு மனிதனையே கொல்ல நினைக்கிறானே தப்பு ஏற்பட்டது அந்த இடம்தான் நான் முன்ன ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இரண்டாவதா சொல்றேன் இப்போ நான் தேவாரம் பாடுறேன் ருத்ராட்டம் போட்டிருக்கேன் விபூஜன் அணிஞ்சிருக்கேன் பஞ்சாட்டம் சொல்றேன் சிவன் கோயிலுக்கு போறேன் ஒரு நாள் பூந்தமல்லிக்கு போறேன் மழை வந்தது ஓட்டமா ஓடி ஒரு கடை ஒரு கடையில் சார்பு போட்டிருந்தா அது உள்ள ஏறிட்டேன் ஏறி போய் பார்த்தா அது ஒயின் ஷாப் பயந்து போய் வெளியே வந்துட்டேன் அந்த வேளையில் இந்த மிருதங்கார் பார்த்துருந்தாருனா என்ன சொல்லுவாரு இத்தனாம் தேதி மணிக்கு அவர் ஒயின் ஸ்டாப்ல இருந்து வெளியே வந்ததை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருனா என் பேரு கெட்டுப்போம் தொலைஞ்சது இத்தனை நாள் தேவாரம் பாடுறதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போடும் அல்லவா ஆமா அந்த மாதிரி தன்னுடைய மதக்கொள்கையிலிருந்து அவன் தவறு பண்ண போது தான் அந்த சமயம் பின்னால போறதுக்கு ஒரு காரணமா போயிட்டு அதுபோல நாமளும் கூட நம்ம மதத்தின் ஒழுக்கப்படி நாம இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு மாத்திரம் தீங்கு நம்ம மதத்துக்கும் தீங்கு என்பதை நீங்கள் நினைவுல கொள்ளணும் ஆமா ஆக இவரை யானையை விட்டு இடரச் செய்தான் அப்பதான் இந்த திருப்பதியும் பாண்டினார் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்பது அந்த பாட்டில் வருகிற ஒரு சில சொற்க கடவுள் என்று வருது புலித்தோல் ஒண்ணு யானை தோல் ஒண்ணு இல்லையா ஆமா அவன் யானையே உரித்த கடவுள்டா இந்த யானை எனக்கு என்ன பண்ணும் என்ற குறிப்பு அதில் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இரண்டாவது இன்னொரு சொல் இருக்கு திருவதிகை வீரத்தானத்தில் இருக்கிற கடவுளுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறார் இப்போ கே டி சண்மோன் செட்டியார் இருக்கிறார் பணக்காரர் நல்ல மனிதர் என்னைக்காவது ஒரு நாள் நான் கந்தசாமிக்கு சொந்தக்காரன் சொல்லிருப்பாரா சொல்லி இருக்க மாட்டார் அப்படி அவர் சொல்லி அவரும் நாவுக்கரசரும் ஒன்றே ஆமா இப்ப நான் குன்றத்தூர்ல இருக்கிறேன் திருநாகேஸ்வர சுவாமி இருக்கிறாரே அந்த நாகேஸ்வரன் என்னுடைய சொந்தக்காரன் சொல்லி இருப்பேன சொல்லி நானும் நாவுக்கரசரும் ஒன்னு இதுல என்ன சொல்றார் வண்ண உரிமை உடையும் வளரும் அண்ணல் அரண்முறையரும் அகலம் அராயரும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் நான் திருவதிய வீரத்தான இருக்கிற சிவனுக்கு சொந்தக்காரன்டா நான் ஏன்டா பயப்படும் அப்படிங்கிறார் நிச்சயமா நெஞ்சில் வைத்துக் கொள்ளும் அந்த பொறுமையும் அவருக்கு இருந்தது ரெண்டாவது அந்த கடவுள் நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது என்பதை நாம மறக்கவே அந்த பொறுமை நாலு தண்டனை கொடுக்கும் போதும் கூட அவர் பொறுமையா இருந்திருக்கிறார் பாத்தீங்களா ஆமா பஸ்ல கைப்பட்டா பொறுக்க முடியாத நாம் இந்த பொறுமையை அவர் தழித்துக்கிட்டு இருந்திருக்கிறாருன்னா எவ்வளவு அமைதி அவர் நெஞ்சில் இருந்திருக்கு பார்த்தீங்களா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதற்குத்தான் இந்த பதியத்தையும் நான் பாடி காட்டினேன் அடுத்தது ஒரு பதிகம் நான் இங்க பாடி காட்டவில்லை என்று என்னுடைய குறிப்பு சொல்லுகிறது அது மாதர் பிறக்கண்ணி யானை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியும் மாதர் பிறக்கண்ணி ஆணை என்பது அவர் கைலாய காட்சியை கண்டபோது பாடியது என்று நீங்கள் உங்களுக்கு தெரியும் இவர் என்ன பண்ணினார் அவர் கூட அடியார்கள் நிறைய இருந்தார்கள் இல்லையா ஆமா அடியார்கள் நிறைய இருந்தார்கள் இவர் கைலாய மலையில் ஏறப்போகிறார் பெரிய என்ன சொல்லுகிறது தெரியுமா தான் கூட வந்து அடியா்கள் மலைக்கு ஏற போகிறேன் அது மிகவும் கடுமையான பாதை அல்லவா அதுல நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு அத்தனை பேரும் அனுப்பித்து விட்டார தெய்வ சேக்குதார் எழுதுற நான் இந்த சேக்குதார் சரித்திர இது நாவுக்கடுத்த சரித்திரத்தை திருநாவுக்கரசக்கிட பாடியபடியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நீங்களே கேட்கலையே உங்களுக்காக தான் நான் பாடி வச்சிருக்கேன் நீ வாங்கினாலும் வாங்காட்டிக்க பாடி விட்டேன் அப்படி எழுதிக்கிட்டு வரும்போது என்னடா அவர் கைலாயத்துக்கு போறாரு இந்த அடியார்களின் கூட எழுத்துக்கிட்டு போனாருன்னா என்ன ஆகும் இப்ப நாம வீட்டை விட்டு எட்டு மணிக்கு நாம ஒண்டியா இருந்தா புறப்பட்டு வந்துடுவோம் வீட்டுக்காரின் கூட வரேன்னு சொல்லிவிட்டா எட்டு மணிக்கு புறப்பட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே நிச்சயமா எட்டு மணிக்கு தான் புறப்பட முடியும் தலைவாறு நாம தான் பொறுத்துக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம் பொறுத்துக்கிட்டு போக முடியலன்னா நம்ம வரதேசியா போக வேண்டியதுதான் மறுநாள் சோறு கிடைக்காது இல்லையா ஆமா இப்ப இவர் கைலாயத்துக்கு போறாரு இத்தனை பேரையும் எழுதிக்கிட்டு போனாருன்னா என்ன ஆகும்னு நினைச்சு எழுதிக்கிட்டே வந்தேன் அடுத்த பாட்டில் தெய்வத்தேக்குடாரு பெருமான் அடியார்கள் எல்லாம் அனுப்பிச்சு எழுதுறாரு என் புத்தியில அடிச்சது பாருங்க ஒரு அடி நாம தவறா நினைச்சோமே தெய்வத்தேக்குடார் எழுதி இருக்கிறாரே அப்படின்னு நினைத்தேன் கீழே வச்சு தெய்வத்தேக்குடாருக்கு ஒரு கும்பிடு போட்டேன் ஆமா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள முகக்கொண்டு மயங்கின தெய்வ சேக்குதாரு பெருமான் இல்லையா நாப்பத்தெட்டு புராணம் பாடிய மீனாட்சி சுந்தரம் உள்ளவாள் தெய்வ சேக்குதாருக்கு பிள்ளைத்தமிழ் எழுதினார் கிடைக்குமா ஆமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் கைலாய மருத்து போனாரு நடந்து நடந்து போனாரு கால் தேஞ்சுது உந்தி உந்தி போனாரு உடம்பெல்லாம் தேஞ்சுது கடவுள் வந்தான்ோ அது ஒன்னால போக முடியுமா அப்படின்னு கேட்டான் போயா நான் போறேன் போல உனக்க இல்லையா உன்னுடைய கடமையை பாதுகிட்டு போ அப்படின்ட்டாரு உடனே கடவுள் மறைஞ்சான் மறைஞ்சி விட்டு ஓங்கு திருநாவுக்கரசரனே நீ இந்த கைலை மலைக்கு போக முடியாது பட்டத்தில் ஒரு தீர்த்தத்தை காட்டி அதுல நீ மூழ்கு உனக்கு கைலாய காட்சியை காட்டு விடுகிறேன் என்று சொன்னான் இல்லையா ஆமா பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது இவர் மூழ்கி எந்திரிச்சாரு எந்திரிக்கும்போது அவர் பார்த்தது திருவையாறு இல்லையா ஆமா அப்பதான் அவர் சொல்றார் யாதும் சுவடுபடாமல் ஐயாறடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் அது கண்டறியாதன அப்படின்னு அந்தண்ட யாராலையும் பார்க்க முடியாது கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு இல்லையா இந்த அற்புதமான பதி இந்த நாலாம் திருமுறையில நான் உங்களுக்கு பாடி காட்டவில்லை என்று என்னுடைய குறிப்பு சொல்லுகிறது ஒருவேளை நான் பாடிவிட்டு குறிப்பில் நான் எழுதாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் மாதர் மாதப்பிரை கண்ணியாரே மலையா தகலோடும் பாடி போதோடு தேடி <muchas> அவதிர்பாரியாதன கண்டேன் கண்டேனும் அவதிர் கழுந்தரியாதன கந்தேன் கண்டே நவதிரு அற்புதமான திருப்பதியும் இந்த நாலாம் திருமுறையில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன் இன்னொன்னு திருநாவுக்கரசரும் பிரியாண ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும் வீட்டில ஒரு படம் இருக்கு அந்த படத்தை நான் பத்திரமா காப்பாற்றி வச்சிருக்கேன் ஆமா திரியான சம்பந்தர் நிக்கிறார் திருநாவுக்க விழுந்து வணங்குறார் ஆமா யாரோ ஒருத்தன் எழுதி கொடுத்தா பத்திரமா வச்சிருக்கிறேன் கொஞ்சோண்டு கரையா அரைச்சு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு பத்திரமா வச்சிருக்கேன் விஞ்ஞான சம்பந்தரை கண்ட உடனே திருஞான சம்பந்தர் ஒரு குழந்தை மூணு வயசுல அழுது ஆண்டவன் பாலை குடித்தார் தோடிய செவியன் என்று ஒரு திருப்பதியம் பாடினார்னு கேள்விப்படுறார் சிதம்பரத்துல நாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பார்க்கணும்னு அவர் நினைக்கல அவரை வணங்கணும்னு நினைச்சர் இல்லையா ஆமா கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போது அவருக்கு வயசு அம்பதுக்கு மேலே இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் யாருக்கு ஞாபகம் திருமேணியில ஒரு அசைவு வந்துவிட்டது அவருக்கு அப்படின்னு எழுதுகிறார்கள் சேக்கிட எழுதுகிறார் உடம்புல ஒரு ஆட்டம் எப்ப வரும் அம்பது வயசு அறுபது வயசுக்கு தான் வரும் அப்பதான் அவர் அவரை பார்த்திருக்க பார்த்த உடனே கீழே விழுந்து கும்பிடுறாரு இவருக்கு வயசு மூணு அவருக்கு வயசு ஐம்பதுக்கு மேல விழுந்து வணங்கபோமா முடியுமா அந்த நெஞ்சம் வருமா வராது வராது நிச்சயமா கீழே விழுந்து வணங்கினார் அப்பதான் அவர் அப்பரே எழுந்திரும்னார் அப்பதான் அவருக்கு இந்த அப்பர் என்ற பேர் வந்தது இல்லையா அது உங்களுக்கு தெரியும் அத நான் நினைவூட்டேன் இல்லையா ஆமா அவர்கள் இரண்டு பேரும் பல தடவை சந்திச்சு பல கேத்திரங்களுக்கு போனார்கள் ஆமா ஏழாவது நூற்றாண்டுல இருந்தவர்கள் இரண்டு பேரும் ஒன்பதாவது நூற்றாண்டு தான் சுந்தரர் ஆண்டு சொல்ல முடியாதவர் தான் மாணிக்க வாசகர் நால்வருக்கு முல்லையா பிள்ளை மூவருக்கு முன்னையா பின்னையான்னு இன்னும் சர்ச்சையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது அதை விட்டு விடுவோம் நமக்கு அது வேண்டாம் இல்லையா ஆமா திருயான திருப்புகலூர்ல இருக்கிறார் திருவாரூர் தரிசனம் பண்ணிவிட்டு திருயான சம்பந்தர் திருப்புகலூர்ல இருக்கிறார் தெரிஞ்சு அவரை போய் வணங்க நினைக்கிறார் இவர் நேர திருப்புகலூருக்கு வந்தார் விழுந்து வணங்கினார் அப்பர் எங்கே இருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் இவர் திருவாரூரில் இருந்து வருகிறேன் திருவாரூரில் மார்கழி திரு திருவாதிரை திருநாள் நடக்கிறது புத்தகம் பார்த்து விட்டு வந்தேன் என்ன அழகு தெரியுமா ஆதிரை நாளால் அது வண்ணம் ஆதிரை நாளால் அது வண்ணம்னு பத்து பாடுபடுறது இதை கேட்டார் திரு சம்பந்தர் அப்படியா இதோ திருவாரூருக்கு பொறன்னு அப்படியே திருவாரூர் போயிட்டார் அப்ப அந்த பதியத்துல சொல்ற அவர் புத்து விதானம் பொர்க்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பில் நேத்தகோல வெண்டலை மாலை விரதிகள் அத்த ஆரூர் ஆதிரை அது வண்ணம் அதுவண்ணம் அழத்துவிதம் மணிப்பூர்கபரி முறையாளே பக்கர்களடோடு பாவையர் சூட பலிப்பில் பித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் தேவாரத்தில் மூவரு பாடிய தேவாரத்தில் எழுநூத்தி சென்ற பதிகம் இருக்கிறது ஒரு பதிகம் என்பது பத்து பாட்டு என்பது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இல்லையா ஆமா எனக்கு இருநூறு பதிகம் நான் நெற்று பண்ண மனப்பாடம் பண்ண மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது பாடசாலை நியதி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பதியம்தான் நினைவில் இருக்கிறது பாக்கி நூத்தி ஐம்பது பதிகம் இந்த மறதி விழுங்கிவிட்டது என்ன பண்ணுவேன் அதாவது சரியா சொல்ல வருதான்னு பார்த்தா சிலவேள் அதுவும் தகராறுல வந்துருது காரணம் வயோதிகம் நான் என்ன பண்ணுவேன் இந்த பதியம் பூரா எனக்கு பாடம் தான் நற்று பண்ண ஒரு பாட்டு தான் நினைவில் இருக்கிறது சரி இதாவது நினைவு இருக்க ஆண்டவன் கொடுத்த பிச்சைன்னு விட்டுட்ட நான் என்ன பண்ண முடியும் திருப்பி கொண்டாட முடியுமா நண்பர் கேட்டார் ஒரு அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப நண்பராக இருந்தாரே ஒருத்தர் அவர் இறந்து விட்டாருன்னு அவர் பேரை சொல்லுங்க எனக்கு ஞாபகத்துக்கே வரல கொண்டாந்து காட்டினாங்க ஓ இவரா ஆமா ஏன் அந்த வயோதிகத்துல அந்த மறதியும் வரத்தான் செய்யும் அது எல்லாருக்கும் வரும் எனக்கு மாத்திரம் அது விலக்கா என்ன இந்த பதிகத்துல ஒண்ணுதான் எனக்கு நினைவுல இருக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி பதியம் அதுல இருக்கிறது அதுல அடியார்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அந்த எழுதியிருக்கேன் திருவாதிரை விழாவில் ஆர் ஊரா உன்னை தொழாத நாள்கள் துன்பமான நாள்கள் உன்னை தொழுகிற நாள்கள் இன்பமான நாள்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் இது சம்பந்த ரெட்டை சொல்றாரு சம்பந்த ரெட்டை அப்பர் துன்பம் நுண்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நுண்மை ஏற்றும் நாட்கள் என்பாரும் பம் நுண்மை தொடாத நாட்கள் இன்பம் நுண்மை ஏற்றும் நாட்கள் என்பாலும் நம்பில் எம்மை நுழையப்படியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாடாள சிவன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறார் ஒரு பாடல் இந்த நாலாவது திருமுறையில் வருகிறது நான் சாகர வரைக்கும் உன்னுடைய நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல எனக்கு நீ அந்த வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார் நான் சாகர வரைக்கும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும் இந்த வரத்தை எனக்கு நாம கேட்டோமா இத படிச்சோம்னா நமக்கு அந்த புத்தி வரும் செத்தமிந்தி சொன்னனே சங்கரன் ஒருத்தர் அவர் உயிர் போகிற தருவாயில் இருந்திருக்கிறார் அவங்க வீட்டில் நாம் பாடின பட்டனத்தார் பாடல் இருந்திருக்கிறது அதை போட்டிருக்கிறார்கள் பாட்டை கேட்ட உடனே கும்பிட்டு கும்பிட்டுலயும் அந்த பாட்டை அவர் கேட்டிருக்கிறார் என்று நாம எண்ணிக்கொள்ளலாம் இப்ப நாவக்கரசர் என்ன கேட்கிறார் எனக்கு இந்த வரத்தை கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார் அந்த பாடலும் இந்த நாலாவது திருமுறையில இருக்கிறோம் கோத்து தீவேள்விழில் படுத்த காமங் பொடிபடக் காய்ந்த கடன்னாகை காரோண தூமில் மலக்கனை கோத்து தீ வேள்வி தொழில் படுத்த காமன் பொடிபடச் சாய்ந்த கடல் நாகைக்காரோணா நின் நாமும் பரவி நமச்சிவாய என்னும் அஞ்செழுத்தும் சாமன்று உரைக்கத் தருதி கண்டாய் எங்கள் சங்கரனே நாகைக்காரோ நின் நாமும் பரவி நமச்சிவாய என்னும் அஞ்சி எழுத்தும் தாமன்று உரைக்கத் தருதி கண்டாய் எங்கள் சங்கரலே இன்னொரு நீதியான பாடல் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் போதை மாறும் மெலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு முப்பு வந்து கோலனாய்க்கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டே ஏன் பலனாய்க்கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டேன் பனிமலர் கோதை மாறும் மேலனாய்க் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டேன் மெலிவொடு முப்பு வந்து கோலனாய்க் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டே திருக்குண்டிச்சரத்துள்ளாலே நானின ஆல குறிக்கோள்ன என்ன ோறும் உடல் குளித்து விட்டு பஞ்சாட்சரம் ஓதி விபூதி அணிந்து விட்டு பஞ்சாட்சரம் ஓத வேண்டும் அவருடைய திருக்கோயிலுக்கு போய் வணங்க வேண்டும் இதெல்லாம் குறிக்கோள் இல்லையா ஆமா ரொம்ப பேர் தினந்தோறும் கோயிலுக்கு போறதே கிடையாது இல்லையா பஞ்சாட்சரமும் சொல்லுவதில்லை அது நம்ம மதத்தில் இருக்கிறவங்க தான் இப்படி செய்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு அப்படித்தான் இருக்கிறது வேற்று மதத்தில் ஓரளவுக்கு அந்த மத பிடிப்புல இருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன் நான் போட்ட கணிப்பு தப்புனா விட்டுடுங்க அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் இல்லையா ஆமா நான் தமிழ்நாடு பூரா சுத்தின ஆடும் பட்டி தொட்டி எல்லாம் ஆமா பட்டி தொட்டியெல்லாம் தேவாரம் பாடினேன் தெருவில் இந்த மாதிரி இல்ல தெருவுல இப்ப திருக்கழுக்குன்றம்னா எத்தனை வருஷம் மலையில பாடியிருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியாது சிதம்பரம்னா எத்தனை வருஷம் வீதியில பாடியிருப்பேன்னு சொல்ல முடியாது திருவாரூர்னா எத்தனை வருஷம் சொல்ல முடியாது ஆமா திருமலைக்காட்டுலன்னா எத்தனை வருஷம் மதுரையிலனா எத்தனை வருஷம் திருச்சிராப்பள்ளா எத்தனை வருஷம் கணக்கணக்கு இந்த கந்தசாமி கோயில் எடுத்துங்க எத்தனை வருஷம் திருவீதியில பாடியிருப்பேன் ஆமா அப்படியெல்லாம் பாடி பாத்துவிட்டு அங்க எல்லாம் சரியா கேக்கலன்னுதான் இந்த தமிழ் சிச்சத்தை தேர்ந்தெடுத்தேன் இங்கேதான் அமைதியாக கேட்கிறார்கள் அப்படின்னு இல்லையா ஆமா அப்படி அத்தனை இடத்துல பாடியிருந்தான் அதுக்கப்புறம்தான் எனக்கு இந்த இடம் கிடைச்சது இல்லையா ஆமா அந்த இந்த பாட்டை நாங்க பாடுனமுன்னா வீதியில எவன் கேட்பான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாங்கள் பாடுவோம் இருக்க மாட்டோம் இந்த லைட் காரன் இருப்பான் அவன் லைட் தூக்கிட்டு இருக்கணும் பக்காவதிக்காரங்க இருப்பான் அவ்வளவுதான் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்புறம் இந்த நாலாம் திருமுறையில திருவிருத்தம் என்று ஒரு பகுதி பாடிட்டு போறார் ஆமா அத வேற யாரும் பாடல திருவிருத்தம் என்ற பகுதி பிரியாங்க சமுதரும் பாடல சுந்தரரும் பாடல ஆமா திருநாவுக்கரசரும் சம்பந்தரும் பாடாத பண்ணு ஒன்று உண்டுன்னா சுந்தரர் பாடினது அது வந்து மீளாடிமை செந்துருத்தி பண்ணும் இல்லையா ஆமா திருநாவுக்கரசரும் சுந்தரரும் பாடாத பண்ணு ஒன்று உண்டு சொன்னா அது மேகராக குறிஞ்சி பண் செவ்வழிப்பண் இதெல்லாம் திருஞான் சம்பந்தர் பாடி இருக்க அவர்கள் பாடல்கள் பாடுறதுனால இவர்கள் மட்டும் அவர் அர்த்தம் அல்ல உங்களுக்கு நினைவு ஊட்டன் இல்லையா இந்த திருவிருத்தம் என்ற பகுதி நாவுக்கரசருக்கே உரியதாக இருக்கிறது அதுல ஒரு பாட்டு தான் முதல்ல சொல்லிவிட்டேன் கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை தெருநட்ட மும்மதில் எய்யவல்லானே இந்த கற்பகத்தை சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான்னு அர்த்தம் இல்லையா ஆமா அப்படின்னு நாம நினைச்சுக்கணும் கருணட்ட கண்டனை அண்ட கற்பகத்தை தெருநட்ட மும்மதில் எய்யவல்லானை முடங்க திருநட்ட மாடியை சில்லைக்கு இறையை சித்தம்பலத்து பெருநட்ட மாடியை வானவர்கோன் என்று வாஸ்துவனே இத பாத்தீங்களா என்று என்றுதான் சொன்னாரே தவிர நான் அர்ச்சனை செய்வேன் அபிஷேகம் செய்வேன் சொல்லல பாத்தீங்களா அர்ச்சனையும் அபிஷேகமும் மிகவும் குறைவாகத்தான் சொல்லப்படுகிறது தேவார திருவாசகத்துல இப்ப நாம திருப்பி போட்டுட்டோம் அர்ச்சனை பண்ணாதான் சரி அபிஷேகம் பண்ணாதான் சரி நான் பாடுறதெல்லாம் விட்டுட்டோம் நாம திருப்பிக்கிட்டோங்க சொல்றேன் யாராவது நான் சொல்றதுல தப்பு இருந்து நான் கேட்டுக்கொள்ளுவேன் தேவார திருவாசகத்தில் சாமிக்கு என்ன நேத்தியம் பண்ணாங்கன்னு வரவே இல்லை ஆமா புளியஞ்சாவ நெவேத்தியம் பண்ணார்கள் சக்கர முங்கல் பண்ணார்கள் இல்ல பாட்டையே அவர்கள் நிவேதனமாக செய்திருக்கிறார்கள் ஆமா பாட்டையே நிவேதனமாக செய்திருக்கிறார்கள் ஆமா என்பதை நாம் எண்ணிக்கொள்ளணும் ஆனால் நிவேதியம் பண்றது தப்புன்னு சொல்லணும் கணக்கு போட்டு விடாதீர்கள் மிகுதியாக சொல்லப்படவில்லை என்பதுதான் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன் இந்த கர்ணட்ட கண்டனை இன்னொரு பாட்டு நான் உங்களுக்கு நினைவு பலகாலம் நீங்கள் கேட்ட பாட்டு ஆமா ஒன்று நினைமின்கள் நினைமின்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல அது போர்மானதால போர்மானது தானே ஒன்று இருந்து நினைமின்கள் ஆமா உன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் அவன்கிட்ட ஒப்படைச்சு விடு அப்படின்னு சொல்றார் சாமி என்று நாம் எண்ணணும் நாம இப்ப என்ன பண்றோம் சேம்பறதுக்கு போறோம் கும்பிடுறோம் கும்பிடும்போது என்ன சொல்றான் சாமிக்கு நிறைய நகை போட்டிருக்காண்டா சாமி நிறைய பூ போட்டிருக்காண்டான்னு சொல்றமே தவிர அவனுடைய திருவருடைய நாம என்ற அதத்தான் சாமி நினைவு நினைக்கிறேன் ஒன்றியிருந்து நினைவில் அப்படி நினைத்து விட்டால் உந்தமக்கு ஊனமில்லை ஒரு ஊனமும் உனக்கு கிடையாதுரா அப்படி நினைச்சவன் ஒருத்தனை நினைப்பூட்டுறாரு அடுத்த வரியில ஒன்று இருந்து நினைத்தவன் அடுத்தபடி நினைப்பு விட்டாரு கண்டிய காலனை காலார்க்கடி அப்படி ஒன்று இருந்து நினைத்த மார்க்கண்டே முனிவர் அவனுக்காக காலனை உதைத்தான் பத்தியா அப்படி நீ அப்படி நினைத்து விட்டால் உனக்கும் அது நடக்கும் இப்படித்தான் பொருள் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிற தப்புனா நீங்க விட்டுடுங்க அதை பத்தி கேள்வி கிடையாது ஆமா நினைப்பு வேற இல்லையா ஆமா உங்களுக்கும் அறிவு கொடுத்திருக்கிறானே கடவுள் இல்லையா ஆமா அப்படி நீ ஒன்றியிருந்து நினைத்து விட்டால் மார்க்கண்டே முனிவருக்கு எவனை உதைத்தது போல உணக்கம் செய்வான்களா என்று சொல்லுவது போல இருக்கிறது அது என்று நான் எண்ணுகிறேன் சென்று தொழு மின் சில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம் பெருமான் தம் திருக்குறிப்பே அவள் போய் அவனை கண்டால் என்னைக்கு வந்தப்பா அப்படின்னு கேக்கறது போல இருக்குதுன்னு சொல்றாரு நான் எத்தனையோ நாள் இந்த சேம்பரத்துக்கு போயிருக்க சேம்பரத்திலேயே தங்கி படிச்சு இருக்கிறேன் பதினெட்டு ஆண்டுகள் ரெண்டு உற்சவத்துக்கும் போய் பாடியிருக்க பதினெட்டு பதினெட்டு வருஷம் ரெண்டு உச்சவத்துக்கும் வீதியில பத்து நாளும் பாடுவேன் பத்து நாளும் பாடுவேன் ஆமா என்னைக்காவது என்ன என்னைக்கு வந்தேன்னு கேட்கவே இல்லை ஏன் ஒன்று நினைக்கல அவனால அவன் கேட்கல அவ்வளவுதான் நான் ஒன்று இருந்து நினைத்திருந்தேனே ஆனால் அவன் கேட்டிருப்பான் இல்லையா ஒன்று இருந்து நினைச்சார் அவரை கேட்டான் ஆமா ஆக ஒன்று இருந்து நினைக்க நாம பழகிக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் நமக்கு நீதி சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன் அடுத்து ஒரு பாட்டு சொல்லுவோம் குனித்தபூர்வமும் பலகாலம் கேட்ட பாடல் நீங்கள் நல்ல இப்ப போனோம்னா சாமிய நாம குளித்த புறமும் பாக்க முடியாது அவன் ஆடுகிற திருவடியை கூட நாம பாக்க முடியாது ஏ இந்த வஸ்திரத்தையும் இந்த மாலையையும் போட்டு சுத்தமா சாமியை மறைச்சு விடுறாங்க நாம எங்கிருந்து பாக்க முடியும் இல்லையா ஆமா செவ்வாயிற்கும் முன் சிரிப்பும் நீரும் இனித்தம் உடைய அந்த திருவடி இனிக்கிறதுன்னு சொல்றார் சாமி எங்க போய் சொல்லுவேனும் அத போய் ஏதாவது நக்கி பார்த்தாரா இல்லையா அவருக்கு நினைச்ச உடனே அது இனிக்கிறது இவருக்கு இனித்தம் உடைய எடுத்த பொற்பமும் காணப்பெற்ற பார்த்து விடு இல்லையா மனித புரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே நிலை என்று சொன்னவர் அந்த ஆண்ட போய் பார்த்து விடு இல்லையா ஆமா பலபடியே சொல்றாரு இவ்வளவு தானே இன்னும் தப்பு இல்லையா ஆமா இதுவும் அந்த பதியத்தில்தான் வருகிறது நந்தமக்கீதோர் பிறவி பிறவி கிடைக்காது மனித பிறவி இல்லையா இந்த பிறவிய மதித்திருப்பானே யானால் கண்டக்டர் உள்ளபோ உள்ள போட்பால்ல நாம நிக்க மாட்டோம் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் உத்தியோக செத்து போனா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் வருமா உயிர் கிடைக்குமா அஞ்சு லட்சம் வரும் உயிர் வராது ஆமா விசாலாட்சி அந்த பணம் கூப்பிடாத நாம எண்ணிக்கொள்ளணும் சாமி நினைக்கிறார் பாய்த்தது அந்த மக்கள் ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமில் அந்த அண்ட சூழ்நிலையே இந்த பிறவியை நீ மதித்து விடு அப்படிங்கிற நாம பிறவியை மதிக்கல பிறவியை மதிச்சிருந்தோமே ஆனால் நாம ஒழுங்கா வாழ்ந்திருப்போம் ஆமா ஒழுங்கில்லாம நாம வாழ்ந்தால்தான் நம்ம நம்மளுடைய பிறவி வீணா போகிறோம் இல்லையா ஆமா வாழ்த்தது நந்த மக்கள் ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமில் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ள முப்புரம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்தில் கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதன்றோ நந்தம் கூழைமையே பதறி காடையெடுத்தது எடுத்தது தன் வேள்வியில் தந்திரனை ஒரு பெரியவர் என்ன பண்ணினார் நாவுக்கரசர் தேவாரத்தை திருத்தினார் திருத்தி அதுக்கு பொருள் எதிர்ப்பார் அது என்ன பாட்டு பெரியுமா ஞானத்தால் தொழுவார் சீல ஞானிகள் கொஞ்சம் கவனமா கேட்கிறீங்களா பாட்டுல எப்படி இருக்கு ஞானத்தால் தொழுவார் சீல ஞானிகள் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் மிகப்படித்தவர் ஆனா அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன் ஆமா சொன்னா வருத்தம் வரும் அதனால சொல்ல மாட்டேன் இவர் என்ன பண்ணாரு சில ஞானிகள் என்பதை சிவஞானிகள் திருத்தினர் திருத்தலாமா பாட்டை திருத்தாதே தம்பி நீ சாட்டை அடி வாங்காதே தம்பி என்று ஒரு சொல்லு நம்ம தமிழ்நாட்டில் பாட்டை திருத்துவதற்கு இவனுக்கு அதிகாரம் கிடையாது ஆமா சொல்லிருக்கிறேன் ஒரு நாள் ஒரு நாப்பது வருஷத்துக்கு முந்தி எனக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது நாப்பது ஐம்பது வருஷத்துக்கு முந்தி பத்து ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி தானே இல்லையா அது என்னது பாண்டிபஜார்ல இருக்கிற கீதா கேப்புல ஏழரை அணாக்கு மீல் போடுவானே ஏழரை அணா ஆமா முப்பது டிக்கெட் வாங்கினா ஏழு ஏழா சாப்பாடு இன்னைக்கு இருபத்தி மூணு ரூபாய் ஆமா அம்பத்தி மூணுல ஏழு ரூனா தான் சாப்பாடு இன்னைக்கு இருபத்தி மூணு ரூபாய் அதே ஹோட்டலில் மதிப்பு போட்டுக்கொள்ளுங்கள் இல்லையா ஆமா என்னுடைய தகப்பனார் என்னுடைய பத்து வயசுல ஒரு பவுன் பத்து ரூபாய்க்கு விட்டார் இன்னைக்கு கணக்கு போட்டு பாத்துக்கணும் ஆக பாட்டை திருத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஆமா நான் பாடல்கள் எழுதிக்கிட்டே வருவேன் பாடலுக்கு பொருள் விளங்கலன்னா கடவுளே அப்படின்னு வச்சுப்பிடுவேன் என்னுடைய ஆசிரியர் சொல்லி இருக்காரு அந்த பாட்டுக்கு பொருள் உனக்கு விளங்கலையா அந்த புஸ்தகத்தை வச்சு ஒரு கும்பிடு போடு உடனே பொருள் விளங்கும்பர் ஆமா நிச்சயமா நேத்து விட திருப்பூர் எழுதி கொண்டிருந்தேன் இப்ப தேவாரம் திருவாசகம்லாம் பன்னீர் திருமுறை எல்லாம் நிறைய பாடிவிட்டேன் கேசட்ல இப்ப திருப்பூர் பாடலாம்னு ஒரு எண்ணத்துல திருப்பூழ வாரியார் வாரியார ஒரு தடவை சந்திச்சேன் வாரியார ஒரு தடவை சந்திச்சேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி இந்த சிந்தாவதிப்பேட்டையில் சிங்கண்ணசேட்டி தெருவில் பேசிட்டு இருந்து கடைசியா நான் அவரை விட்டு பிரிகிறேன் என் கிட்ட நீங்க ஏதாவது எதிர்பார்க்குறீங்களான்னு அவர் கேட்டார் உங்கள்ட்ட திருப்புழி இருக்குதுன்னு கேள்விப்படுறேன் ஒரு திருப்புழி கொடுத்தீங்க என்ன தேவையான எழுதி கொடுத்துட்டார் கிருமானந்த வாரின்னு கைது போட்டு கொடுத்தா அந்த புசம் வச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை பார்த்துதான் நேற்று எழுதுன அதுல பொருள் ஒரு இடத்துல எனக்கு சரியா விளங்கல கீழே வச்சுட்டு ஒரு கும்பிடு போட்டு மறுபடியும் பார்த்தா பொருள் விளங்கி போயிடு ஆமா அந்த மாதிரி அவர் என்ன பண்ண பத்து ரூபாய் மணியாடர் வந்தது ஒரு தபால் ரெண்டு வரும் என்ன பண்ணான் ஐயா ஐயா பி சுவாமிநாதன் அதுல இருக்கு நீங்க பி சுவாமிநாதன் எனக்கு தெரியும் பத்து ரூபாய் மணி ஆடர் நான் கொடுக்க மாட்டேன்ட்டான் என்னையா தவறி போட்டிருக்கான் பார்ட்டி ஒன் உஸ்மான் ரோடு தர்மராஜின அப்ப நான் பிரச்சார நிலையத்தில் வாஜியாரி சொன்னேன் கேட்கல கொடுக்கல என்னட்ட நான் கொண்டி போஸ்ட் மாஸ்டர் குடுத்தேன் வாங்கிக்கிட்டான் சார் நான் சொல்லிட்டு இங்க இருந்து போய் என்ன பண்ண அப்ப போஸ்ட் போஸ்ட் ஆபிஸ்ல எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்தது எனக்கு அத எடுத்துக்கொண்டு போய் அவட்டின பரவாயில்ல நான் தான் அந்த சுவாமிநாதன் ஒரு லெட்டர் கொடுங்க நான் கொடுத்துரு சொல்லிட்டேன் காசுக்கே இந்த மாதிரி பரமன் திருவடிக்கு போற பாட்டை நம்ம திருத்தலாமா திருத்த கூட திருச்சி திருத்தி பொருளும் எழுதிட்டாரு நான் கேட்டேன் என்ன பாட்டை திருத்தி இருக்கீங்களேன்னு கேட்டான் அவரை ரொம்ப பெரியவர் சொன்னாரு ால் தொழாதவன் சிவஞானி என்று பேர் பெறுவானா அப்படின்னு என்ன திருப்பி கேட்டார் ஞானிகளாய் இருக்கிறவன் சிவனை தொழாமல் இருப்பானா அப்படின்னு கேட்டார் என்ன நான் சொன்னேன் தார்காவனத்து மகிழ்ச்சிகள் தவிர்கள் தானே அவன் சிவனை தொழவில்லை அல்லவா அப்படின்னு ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டார் தார்காவனத்து மகிழ்ச்சிகளும் தவத்தை தவசர்கள் தானே ஆமா அவன் சிவத்தை மணங்கறதில்ல அதனால தான் கட்டப்பட்டான் இல்லையா அதான் சொல்லிருக்கூடும் சரி அப்பட்டை திருத்தி போடுறேன் அது மாதிரி பாட்டை திருத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது பொருள் கிடைக்கலன்னா பேசாம வச்சுடணும் கும்பிடு போட்டு இல்லையா சுவாமி சொல்றாருங்க சந்திரனை தக்கன் மதிக்கல அங்க வந்திருந்தவனும் மதிக்கல அக்கா சந்திரனை அழித்தர் அதத்தான் நினைவுற்று இல்லையா ஆமா அதுல இருந்து அவனை மதிக்கணும்னு அர்த்தம் இல்லையா ஆமா தாடையெடுத்தது தக்கந்தன் வேள்வி சந்திரனை வீடை எடுத்தது காலனை நாரணன் நான்முகனும் தேட எடுத்தது பில்லையுழி சித்தம்பரத்தின் அட்டும் ஆட எடுத்த பாதம் என்றோ நம்மை எடுத்தது கந்தம் வேள்ந்திரி பிழையெடுத்த விதே காரணமாக பிடை இந்த திருப்பாடலும் இந்த நாலாம் திருமுறையில்தான் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதில் ஒரு பாட்டு சொல்ல விட்டுபட்டு போச்சு படைக்கலமாக உன்னாமத்து எழுத்தஞ்சு என்ன படைக்கலம் என்பது என்ன வாழ் அது தண்டு கடுமையான ஒருத்தனை அடிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் படைக்கலம் இல்லையா ஆமா இப்ப வேணாம் துப்பாக்கி சூ குண்டு அப்பக்காக வாழ் அடிக்கிறதுக்கு கம்பு இதெல்லாம் தானே அதெல்லாம் என்கிட்ட கிடையாது அது படைக்கலமாக நான் உன்னுடைய நாமத்தை தான் கொண்டு இருக்கிறேன் சுவாமி ஒருத்தனை அடிக்கணும்னா என்ன பண்ணணும் கம்பும் பூட்டு போறோம் இல்லையா நமச்சிவாய நமச்சிவாய என்ன சொல்ல மாட்டோம் நான் சொல்லுவேன் அவர் படைக்கலமாக உன்னாமத்து எடுத்து அஞ்சு எல்லாவிற்கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் நாம் இந்த பிறப்பிலேயே அவனுக்கு ஆள் செய்யல எழுபிறப்பும் நாம் எப்படி சொல்ல முடியும் இல்லையா சாமி எப்படி இருந்திருக்கிறார் இல்லையா ஆமா எழுபிறப்பும் உனக்கு ஆட்சேகின்றேன் துடைக்கினும் போகேன் வணங்கி தூணூறு அணிந்து அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சித்தம்பல துரணே இந்த பாட்டு அனுசானம் பண்றான் அனுஷானம் பண்ணும்போது அவனுடைய நாமாவை சொல்லி விபூதி அணியான் அப்புறம் பஞ்சாச்சரம் சொல்றான் இல்லையா ஆமா என்னுடைய வாழ்க்கையில் காலையிலையும் மாலையிலயும் அனுட்டானம் பண்ண தவறவே மாட்டேன் ஆமா ஜமா படுத்திருந்தாலும் சரிதான் எந்திரிச்சு உட்கார்ந்து செய்து விடுவேன் தவறது கிடையாது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு பஞ்சாட்சரம் சொல்லவும் தவறுறது இல்லை வாரியாருக்கு ஒரு நாளைக்கு மூணு சொற்பொழிவு நாலு சொற்பொழிவு ஆனா முருகன் பூசையை அவர் விட்டவர் இல்லை எத்தனையோ நான் பார்த்திருக்கிறேனும் ஆமா நான் பார்த்ததை விட வாத உரம் நிறைய பார்த்திருப்போம் இல்லையா ஆமா அதனால தான் அவர் அப்படி வாழ்ந்தார் மனிதனாக வாழ்ந்தவர் தெய்வ தெய்வனா தேவனாக வாழ்ந்தவர் இல்லையா ஆமா எழுபிறப்பு உனக்கு துடைக்கணும் போக அப்படி அனுத்தானம் பண்ணிவிட்டு என்ன பண்றான் கீழ் கீழே விழுந்து வணங்குறான் உன் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து வணங்குறான் ஆமா அதுதான் இந்த பாட்டில் இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம் ஆனா வாத ஊரன் என்ன நினைக்கிறானும் நான் சொல்ல முடியாது இல்லையா ஆமா படைக்கலமாக உண்ணாமத் எழுத்தஞ்சி என்னாவிற்கொண்டே இடைக்களமல்லேன் எழுபறப்பும் உனக்காட்சேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணு அணிந்து யாரும் நமக்கு விபூதி கொடுக்க மாட்டார்கள் அந்த வேளையில கீழே விழுந்து வணங்கணும்ன விபூதியை தொட்டு பூசிக்க வேண்டும் என்பது நியதி ஆமா அதான் சாமி நினைவுற்று தொழுது வணங்கி தூணீறு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லு திட்டம் பலத்து ஹரனே அப்படின்னு சொல்ற நீதியை சொல்லுகிற பாடல்களும் இதில் தான் இருக்கிறது என்று நீங்கள் அந்த நாலாம் திருமுறையில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் இந்த திரு சொல்லுகிற ஒரு பகுதியில வருகிறது ஆமா உங்களுக்கு பாக்கறதுக்கு நேரம் இல்ல அவகாசம் இல்ல எத்தனையோ வேலையில அரைஞ்சுகிட்டு இருக்கிறோம் கேட்டாவது வைப்போமே நம்ம தேவாரத்துல இப்படி எல்லாம் இருக்கிறது என்ன இப்ப மோசம் கேட்டு வைத்துக் கொள்ளுவோமே இல்லையா ஆமா நான் எத்தனையோ ஊர்ல பாடின அப்படி எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்கும்போது சொல்லி போறேன் அவ்வளவுதான் இல்லையா இன்னொரு திருப்பதியும் அந்த சிதம்பரத்துல பாடினதையே பார்ப்போம் அவனுடைய திருவடியை கண்ட கண்கொண்டு வேற எண்ணத்தை நான் பார்க்க போறேன் அவன் உடுத்திருக்கிற உடையை தவிர வேற எண்ணத்தை நான் காணப்போறேன் அப்படின்னே சொல்லிட்டு போறார் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டே போறார் அது பதியம்பூரா நெற்று பண்ண ஒரு நாலஞ்சு பாட்டு தான் எனக்கு நினைவில் இருக்கிறது இல்லையா ஆமா அதுல ஒரு பாட்டு பாருங்க பாழையுடை கமுகோங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும் வாழையுடை புனல் வந்து எறி வாழ் வயல் தில்லை தன்னுள் ஆழவுடை கடற் சிட்டம்பலத்து அறண் ஆடல் கண்டால் பீழையுடை கண்களால் பின்ன பேய் தொண்டர் காண்பது என்ன அவனுடைய திருவடியை பார்த்த கண்கொண்டு இந்த பீழை ஒழுகிற கண்ணு இது இல்லையா ஆமா இந்த ஒன்பது ஓட்டையிலையும் ஒன்பது மலம் வரும் ஒன்னுண்ணுக்கு ஒவ்வொரு கண்ணிலிருந்து வருகிற ஒரு பேர் பீழைன்னு காதில இருந்து வருகிறது கண்களா பின்னொண்டர் காண்பது என்ன பொருடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதளம் உருவுடை அம்மலை மங்கை மணாடன் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லச்சி தம்பரவன் திருவடியை கண்ட கண்கொண்டு மற்றினி காண்பது என்னே இல்லையா ஆமா தொடுத்த மலரோடு தூபமும் தாழ்ந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனொடு மாலுக்கும் காண்பறியான் பொடிக்கொண்டணின் பொன்னாகிய தில்லச்சிற்றம்பல் உடுத்த துகில் கண்ட கண்கொண்டு மற்றினி காண்பது என்னே ஊலத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன் தேனத்து எனக்கு இனியான் சில்லை சித்தம்பரவன் வானத்தவர் ஏனத்து எயிறு கண்டால் கண்கொண்டு காண்பது என்னை பத்து பாட்டு நாலு பாட்டு தான் நினைவுட்டேன் எனக்கு அவ்வளவுதான் நினைவுலையும் இருக்கிறது இல்லையா இதையாவது நினைவுல இருக்க வச்சானே கடவுள் இந்த வயசுல என்று நான் சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு பதியமும் அதான் இருக்கிறது அப்புறம் அவருடைய நெஞ்சத்தில் இருக்கிற அழுத்தம் ஒரு பாட்டில் சொல்றார் பெருங்கடல் மூடி இந்த உலகம் எல்லாம் ஒன்று தண்ணீனால் அழியணும் அல்லது நெருப்பு நாள் அழியணும் அல்லது காற்று அழியணும் அல்லது பூகம்பத்தினால அழியும் எப்படினாலும் ஒன்னு அழியும் அதை சொல்ற அறிவு பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் ஆமா படுத்த கடவுளாகி அவனே போய்டான் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேபுரமும் கருங்கடல் வண்ணன் கலேபுரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின்று எம் இறை நல் வீணை வாசிக்குமே அவன் ஒத்தந்தான் மிச்சப்படுறான் அப்போ ஒரு வீணைய வச்சு வாய்ச்சானா அந்த ஒலியிலிருந்து இந்த உலகத்தை உண்டாக்கினான் அப்படின்னு சொல்றார் சாமி இன்னொரு பாட்டு சொல்றார் வானம் துளங்கில் என் இந்த வானம் சிதறிப்போனால் எனக்கு என்ன மண்கம்பம் ஆகில் என் அதான் கம்பம் என்பதுதான் பூகம்பம் இப்ப கூட ஏதோ ஒரு வீட்டுல ஊர்ல புகமை வந்து எவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க அது இந்தியாவில் வராதுன்னு முன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப இந்தியாவிலும் வர ஆரம்பிச்சுட்டு மண்கம்பம் ஆகிய மால் வரையும் தானம் துளங்கில் தலை தடுமாறு எண் மீனம் படில் எண் விரிசுடர் வீடில் எண் வேலையை ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமருக்கே அவர்கள்லாம் கவலைப்பட எழுதி வச்சு இவ்வளவு துன்பம் அவனுக்கு ஆட்பட்டவனுக்கு வந்து சேராதுடா அப்படின்னு இல்லையா ஆமா இன்னொரு பாட்டு ம் கல் கல் நெடுங்காலம் வெதும்பி அப்படின்னு ஒரு பாட்டு காணப்படுகிறது கல் நெடுங்காலம் வெதும்பி என்றால் என்ன பொருள் கல் மலை அந்த மலை வெப்பத்தினால வெதும்பி போகிறது அப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிறார் சுவாமி கல் நெடுங்காலம் வெதும்பி கருங்கடல் நீர் சுருங்கி கருங்கடல் நீர் சுருங்காது சுருங்கி போனாலும் பரவாயில்லை பன்னெடுங்காலம் மழைதான் மறுக்கினும் நெடுங்காலம் இல்ல பன்னெடுங்காலம் பன்னெடுங்காலம் மழைதான் மறுக்கினும் பஞ்சம் உண்டன்று என்னோடும் சூழரும் அஞ்சல் நெஞ்சமே இமையாத முக்கள் பொன்னெடுங்குன்றம் உண்டு கண்டீர் புகலிடத்தே அந்த பாட்டு முக்கண்ணை உடைய சிவன் இருக்கிறான் நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறார் எவ்வளவு எவ்வளவு அழுத்தமான நெஞ்சு பார்த்தீங்களா இல்லையா ஆமா இது நாவுக்கரச தவறவேற யாவருக்கும் இந்த சொல் சொல்ல முடியாது ஆனாலும் சொற்கு உறுதி அப்பர் என்று சொல் என்று சொன்ன யாரோ ஒருத்தன் இல்லையா ஆமா கல் நெடுங்காலம் வெதும்பி கடல் நீர் சுருங்கி இந்த பாட்டை கேட்டு கூட இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் நானே பாடலினோ என்னமோ எப்பவோ நெற்று பண்ணது நினைப்புக்கு வருது ஆமா கல் நெடுங்காலம் வெதும்பி கருங்கடல் நீர் சுருங்கி தன்னெடுங்காலம் மழைதான் மறுக்கினும் பஞ்சம் குண்டென்று என்னோடும் சூடரும் அஞ்சல் நெஞ்சமே இமையாத முக்கன் பொன்னெடுங் குன்றம் ஒன்று உண்டு கண்டி இப்புகலத்தே பொன்னெடுங்குன்றம் பொன்னாலாகிய ஒரு குன்றமாகிய சிவன் இருக்கிறான் நாயேன் கவரப்படணும் அப்படிங்கிறது அந்த நெஞ்சில என்ன இருக்கிறது அது சதையா அல்லது கல்லா என்ன இருக்கிறது நம்மள போல இருந்தா ரெண்டு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யலன்னா ஐயோ யோ ஐயோன்னு அடிச்சுக்கிறோம் இல்லையா முப்பத்தேழு டிகிரி வெயில் வந்துருதுன்னா ஐயோ ஐயோ யோன்னு கத்துறோம் ரெண்டு நாளைக்கு வந்துருது இல்லையா முப்பத்தேழு டிகிரி வந்துருச்சு இல்லையா ஆமா சுவாமிக்கு அந்த அழுத்தமான நெஞ்சத்தை திண்ணமான நெஞ்சத்தை சிவன் இருக்கிறான் என்னை காப்பாற்றிக் கொள்ளுவான் அவன் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு திண்ணமாக வந்திருக்கிறது இதையெல்லாம் படித்தால் ஒருவேளை நமக்கும் வரலாம் எந்த மகானு சொல்ல முடியுமா என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம் அடுத்தபடி இந்த திருவரத்தத்தை விட்டுறேனா திருநேரிசை என்று ஒரு பகுதி இந்த நாலாம் திருமுறையிலே காணப்படுகிறது ஆமா பல பதிகங்கள் ரெண்டு இல்லை எத்தனையோ பதிகங்கள் நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடி வச்சுட்டு போனாங்க நமது பின்னால வர்ற சந்ததியார்கள் அவன் படிப்பான் நன்றாக வாழ்வான் என்று நினைத்துத்தான் எழுதி வச்சுட்டு போனாங்க நாம ஏழு வீடு எட்டு வீடு வாங்கி வச்சதை மாத்திரம் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிற பணத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திரும்பி பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு கணிப்பு தப்பா இருந்தால் நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் ஒரு பதியார் இவர் ஒரு நாயனாரணாவுக்கரசர் ஒரு நாயனார் தானே அவர் பல நாயனார்களை சொல்றார் இல்லையா அப்படி ஒரு பதியும் வருகிறார் பத்து பாட்டிலையும் பத்து பேரை சொல்லிக்கிட்டே போறார் அவர் முதல் பாட்டு பாப்போமா ஆதி பிரமனாதாம் அர்ச்சித்தார் ஆதியி பிரமனாதான் அர்ச்சித்தார் அடியினைக்கு போதிய போதிய வேதனாவ உணருமாறு உணரலுற்றார் பிரமன் அர்ச்சித்தார் சிவனை நினைக்கக்கூடிய அறிவை அவனுக்கு கொடுத்தானான் சிவன் இப்ப நாமளும் ஒரு பூவை அவனுடைய திருவடிக்கு போட்டு விட்டமே ஆனால் அவனை நினைக்கக்கூடிய அறிவை அவன் கொடுத்து விடுவான் இல்லையா ஆதியி சிரமனா தான் அர்த்தித்தார் அடி இணைக்கு போதிய வேதனாவை உணருமாறு உணர் அலுற்றார் சோதையிற சுடலாய் தோன்றி சொல்லை இறந்தார் பல் கோி வந்து அறையும் சோலை குறுக்கை வீரட்டனார்த்தம் ஒரு பூவை அவன் திருவடியில் போட்டுவிடு உனக்கு நல்ல அறிவை அவன் கொடுத்து விடுவான் என்பதுதான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆமா அடுத்த பாட்டில் நீத்தினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தணனாரை கொள்வான் மார்கண்டே முனிவர் உடம்பெல்லாம் விபூதியை பூசி விட்டாரு நல்லா குடிச்சு விட்டு சிவனுடைய திருவடியை அர்ச்சித்தார் அர்ச்சித்தனால அவருக்கு பதினாறு வயசு தான் கொடுத்திருந்தான் கொடுத்தவனே வந்தான் யமன் வந்துட்டான் காலத்தை நீட்டி விட்டான் இல்லையா ஆமா அந்த மாதிரி அவனை நினைத்து விடு யமபயம் உனக்கு போய்விடும் என்பதுதான் அது அந்த ரவுண்ட் பிகர் நீட்டினை நிலைய பூசி அதுல ஒண்ணு நிச்சயமா ஒரு பெரியவர் சொல்றாரு திருநீரு நெற்றில அணியாதவனுக்கு தபம் சித்திக்காது அப்படின்னு நீர் இல்லா நெற்றி பாழ் என்று ஒரு பாட்டு இருக்கிறது ஔார் பாட்டு இல்லையா ஆமா குருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு சொல்றாரு நெற்றியிலே பூதி அணியாதவர் தபமும் அப்படின்னு வருது நெற்றியில அவன் பூதி அணிந்திருக்கணும் அணிந்தாத்தான் அவனுக்கு தபம் வரும் எப்ப வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா ஆமா என்பது பொருள் நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் அந்த தர்மராசர்க்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை அப்பா நிறைய விபூதிய பூசி அவனை நினைத்து விடு அவனுக்கு ஒரு பூவை போட்டுவிடு என்று சொல்றார் சாமி சிலந்தியும் ஆனைக்காவில் ஆமா தழைத்ததோ தழைத்தோர் ஆத்தி இன்றி தாபரம் மணலால் கூப்பி அழைத்தங்களை கறந்து கொண்டாட்ட கண்டு பிழைத்ததம் தாதை தாலை பெருங்குடு அழுவால் வீச குழைத்ததோ அமுதம் ஏன் குறுக்கை வீரட்டனாரே கண்டேஸ்வரர் நாயனார் ஒரு நாயனார் திருநாவுக்கரசரும் ஒரு நாயனார் இந்த நாயனார் அந்த நாயனார போர்ந்து சொல்லிவிட்டார் இல்லையா ஆமா அதே மாதிரி கொச்சுங்க வீட்டுல இந்த ஒட்டடை அது கட்டடத்துல இருந்தா வருது இல்ல ஒரு பூச்சி கட்டுற கூடுதான அது அந்த கூட்டை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிச்சு ஒரு பூச்சி எட்டுக்கால் பூச்சி இல்லையா ஆமா அது சிவத்துண்டாக ஏற்றிக்கொண்டுதான் அவனை வந்து சோழனாக பிறக்க வச்சான் இல்லையா ஆமா சிலந்தியும் ஆனைக்காவ திருளிடப்பந்தர் செய்து உறந்தவன் இறந்த போதே கோச்செங்கனானுமாக கலந்தநீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழவங்கள் குழந்தை பிறப்பித்திட்டார் குறுக்கை எப்படியாவது சிவத்துண்டு செய்து விடடா அப்படிதான் சொல்றாரு நான் நினைக்கிறேன் இந்த சிலந்தியும் தொண்டுதான் செய்தது யானையும் தொண்டுதான் செய்தது யானைக்கு சிவலோகம் காட்டி விட்டான் சிலந்தியை பிறக்க வச்சான் இல்லையா ஏன் சிலந்தியை பிறக்க வச்சான் ஏன் யானையும் தொண்டுதானே செய்தது சிறந்தியும் தொண்டுதானே செய்தது யானைக்கு சிவலோகத்தை கொடுத்தான் சிறந்திய ஏன் பிறக்க வச்சான் பிறக்க வச்சான் பிறக்க வச்சான்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா தேவிகாபுரம்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல அவர் பேரு விரிவுரை வித்தகர்னு பட்டம் கொடுத்தாரு வாரியார் ஒருத்தருக்கு அவர் பேர் என்னங்க ஆடலரசேவிகாபுரத்தில் இருக்காரு அவர் இப்ப திருவண்ணாமலையில் இருக்கிறார் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் அவருக்கு வாரியார் வந்து விரிவுரை வித்தகர் பட்டம் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஆமா விரிவுரை வித்தகர் வாரியார் கொடுத்திருக்கார் வாரியாரே விரிவுரையில் கட்டிக்கார அவர் அவருக்கு விரிவுரை வித்தகர் பட்டம் கொடுத்திருக்கார் ஆமா கெட்டிக்கார தெரியாது வாரியாருக்குதான் பாட தெரியும் மேடையில் பேசுறவன்ல பாடினவன் ஒரே ஒரு ஆள் தான் வாரியார் ஒருத்தர் தான் ஆமா வேற எவனுக்கும் பாட தெரியாது என்பது நீங்கள் எண்ணிக்கொண்டு நான் சிதம்பரத்தில் ஒரு பன்னெண்டு கச்சேரி சாமி காணிக்கையா பாடின பன்னெண்டு கச்சேரி நாங்கள்லாம் காசு வாங்கிட்டு தானே பாடுவோம் கடவுளுக்குன்னு பாடுவோமா என்ன நான் கடவுளுக்குன்னு தினம் பாடுவேன் நான் பாடு கடவுளுக்கும் பாடுவேன் ஆனத்தான் இந்த வயசு வரைக்கும் என்ன பாட வச்சிருக்கேன் ஆமா தெனம் கோயிலுக்கு போய் தொண்ணூறு பாட்டு நூறு பாட்டு கூட சொல்லுவேன் சில வேளையில இன்னைக்கு கூட கோயிலுக்கு போய் இருபது பாட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இருபது பத்து முப்பது பாட்டு சொன்னேன் ஆமா எதுக்கு சொன்னேன் அப்படி அந்த மாதிரி சேம்பரத்துல போய் பன்னெண்டு கச்சேரி சாமிக்கு திருவடிக்க அதே மாதிரி இப்ப திருவண்ணாமலையில் பாடி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆறுல இருந்து எட்டு வரையிலும் பாடுற நிறைய ஜனங்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க இந்த மாதிரி கருத்து சொல்லி பாடிக்கிறது அப்ப இந்த சிலந்தி கதைய சொன்ன சொல்லிட்டேன்னா சிலந்தி சோழனாபுரம் தான் யானை மோட்சத்துக்கு போயிட்டு நான் சொன்னேன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தது யாரு இந்த விரிவுரை உத்தரது அலால சுந்தரம் அவரை தெரியாத உங்களுக்கு வாதபுரம் வாரியாருக்கு ரொம்ப வேண்டி வரும் நான் அவரு உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் அப்ப அவர் கேட்டாரு சிலந்தையும் தொண்டு செய்தது சிவத்தொண்டு செய்தது யானையும் சிவத்தொண்டு தான் செய்தது ஏன் யானையை மாத்திரம் சிவலோகத்துக்கு பார்த்து இவரு மாத்திரம் ஏன் பிறப்பு கொடுத்தாரு அப்படின்னு திருப்பி கேட்டு விட்டார் எனக்கு தூக்கி பதில் சொல்ல தெரியல நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணிவிடுத்து யானை கொண்டாந்து இந்த தண்ணியை ஊத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கடிச்சது அந்த கடிச்சதுனால வந்த பாவம் தான் இவருக்கு பிறகு வந்தது தேவாரம் பாடுறேன் இன்னொருத்தான் தேவகாரம் பண்ணா அவன் பாடுறதுக்கு தப்பு அவன் ராகத்துல தப்பு ராகம் பாடுறதுல தப்பு சொல்லி இருந்தா தப்பு இல்லது அப்புறம் அவன் என்ன சொல்லுவான் வம்பு தானே இதுன்னா அவனுக்கு தெரிஞ்சது பாடுறான்னு பேச போயிருக்கணும் அதே மாதிரி யானை செய்த தொண்டை சிலந்தி இகழ்ந்தது சிலந்தி செய்த தொண்டை யானை இகழவில்லை அதனால்தான் யானைக்கு சுலோகம் கொடுத்தான் இதை மறுபடியும் பிறக்க வச்சான் அப்படி நல்ல கருத்து பார்த்தீங்களா ஐயா கருத்து சரியா இருக்கா இல்லையா அப்புறமா பாத்துக்கோ இப்ப சொல்லும் போது சரியா இருக்கு என்பதை நாம எண்ணிக்கணும் இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் செய்கிற தொண்டை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாதே என்று சொல்லுவது மாதிரி இருக்கிறது என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம் சுவாமி இதையும் சொல்றாரு சிலந்தியும் திருநழற் பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்சங்கணானுமாக கலந்த நீர் காவிரி தூள் அப்பெல்லாம் காவிரியில வச்சாமல் தண்ணி வரும் ஆமா நான் காவிரி கரையில இருந்தவன் காவிரியை ரெண்டாக்குனவா நான் சொல்றேன் கேட்டுக்கங்க நீங்க ஆனி மாசம் தண்ணி வந்ததுன்னா மாசி மாதம் வரல இடை விடாமல் வந்துகிட்டே இருக்கும் கர்நாடகாவை போய் நம்ம தொங்க வேண்டிய தேவை கிடையாது அப்படி வந்துகிட்டு இருந்த காவிரி தான் இப்போ இப்ப என்ன ஆச்சு சாக்கடை தண்ணி தவிர வேற எங்க நல்ல தண்ணி கிடையாது கிருஷ்ணாவை போய் தொங்கிட்டு இருக்கிறான் அவன் ரெண்டு கையையும் நல்லா அகலமா விரிச்சு விட்டான் ஏன் ஆடே திண்டாடுது உனக்குங்கடா நாங்க கொடுக்க முடியும்னு இல்லையா ஆமா காவிரியில அப்படி வந்துகிட்டு ஜீவ நதினு அதுக்கு பேரு இல்லையா ஆமா அதான் சாமி நினைவிட்டுருக்கு கலந்தனி தாவிரி சூ சோனாட்டு சோடதங்கள் குலந்தனி பிறப்பித்தார் குறுக்கை வீர ஏருடன் எண்ணி ஆயிரம் பூ கொண்டு ஆறுடை கடையினானே அச்சிட்டான் அடி இணைக்கு வேறுமோர் பூக்குறைய மெய்மர கண்ணை விண்ட கூறுமோர் ஆடி ஈந்தார் குறுக்கை வீரட்டனாரே ஏ திருமால் ஒரு ரவுண் புயரா சொல்றேன் திருமால் சிவனை ஆயிரம் பூல் கொண்டு பூசிச்சான் பூசணா பண்ணினா கடைசியில பூஜை பண்ணும் போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் இருந்தது தாமர மரலால அர்ச்சனை பண்றான் இல்லையா ஒரு பூ குறைஞ்சு போச்சு என்ன பண்ணலாம் இந்த ஒரு பூவை ரெண்டா பிச்சு போட்டுருக்கலாம்ல நாம அப்படி போடுறோம்ல பூவை பிச்சு போடக்கூடாது என்பது நேதி இப்ப பல கோயில்ல பூவை தான் பிச்சு போடுறான் அப்படி பூவை பிச்சு போட்டான்னா குடும்பம் பிச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இப்ப கோயில செய்யறது போரா அப்படித்தான் நடக்குது அதனால கோயில்ல செய்யறத தப்புன்னு நான் சொல்றேன் நீங்க எண்ணி விடாதீங்க நடக்குது நான் என்ன பண்ண முடியும் இல்லையா ஆமா பத்திரத்தை வேணா கிள்ளி போடலாம் பூவை பிச்சு போடக்கூடாது என்பது பொருள் அதனால திருமாவ என்ன பண்ணினா தன்னுடைய கண் தாமரை கண் இல்லையா ஒண்ணு குறைஞ்சதா அதை எடுத்து திருவடியில் வச்சுட்டான் இல்லையா ஆமா அதனால்தான் திருமால் கையில் வச்சிருக்கிற சக்கரம் சிவன் கொடுத்தது என்று சொல்லப்படுகிறது ஆனால் வைணவன் ஒத்துக்க மாட்டான் இல்லையா ஆமா அத சொல்ற சாமி ஏருடன் எடடத்தான் எண்ணி ஆயிரம் பூக்கொண்டு ஆறுடைச்சடையினானை அச்சித்தான் அடி இணைக்கு வேருமோர் பூக்குறைய மெய்மலர் கண்ணை கூருமோர் கூறுமோர் ஆழியார் குறுக்கை வீரட்டனாரே இந்த நீதியும் சொல்லிட்டே போறியா கல்லினால் எரிந்து கஞ்சி தாமும் சாக்கியனார் சாக்கிய நாயனாரும் நாயனார் அவர் சைவ மதத்தை விட்டு சமண மதத்துக்கு போயிட்டார் நாவுக்கரசர் போல நாவுக்கரசர் திரும்பி இந்தவங்க வந்தது போல அவரும் நினைச்சார் வந்தார் வந்த அவர் தான் ஒவ்வொரு கல்லை தூக்கி சிவன் மேல போட்டார் அத சேர்க்காறு பெருமான் சொல்லும் என்ன சொல்லுவார் எல்லாரும் கல் என்பார்கள் அரண் மலர் என்று ஏற்றுக் கொண்டான்னு சொல்லுவார் இல்லீங்களா ஆமா இல்லையா ஆமா ஏனையோர் கல்லென்று சொல்லுவார்கள் ஹரன் அதனை மலராக ஏற்றுக் கொண்டான் அப்படின்னு அந்த வரலாறு நினைப்பூட்டுற சுவாமி இல்லையா ஏதேனும் உன்ன அவன் திருவடிக்கு போட்டுவிடு இதான் அவர் சொல்றது இல்லையா கல்லினாலிருந்து கஞ்சி தாமூனும் சாக்கியனார் நெல்லினார் சோறுணாமே நீழ்விசும்பு ஆள வைத்தார் எல்லியாங்கு எதிகை ஏந்தி எழுதிகள் நட்டமாடி कोन्ुगंद वीर न கையதோர் இறை கண்ணப்பனுடைய கதை வருகிறது இவரும் ஒரு நாயனார் கண்ணப்பரும் ஒரு நாயனர் அவரை பொழுது சொல்லுவதற்கு எப்படி மனம் வந்தது செத்தமிதி நான் சொன்ன ஒரு ஓதுவார் பாடுனா நான் என்ன சொல்லுவேன் அவன் பாட்டை விட்டுட்டான் தாளத்தை விட்டுட்டான் ராகத்தை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றதே வேலை எனக்கு நான் பாடும்போது அவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் இப்படி குறை சொல்லியே நம்ம நம்ம பன்னாடையாக போய்விட்டோம் இல்லையா பில்டர் பண்றதுக்கு முன்னெல்லாம் பன்னாடை அதுலதான் பில்டர் பண்ணுவாங்க இல்லையா அது தூசி எல்லாம் தாம வச்சுக்கிட்டு நல்லதெல்லாம் கீழே விட்டுடும் அவன் பாண்டதுல என்ன நல்லது இருக்கு அதை எடுத்துக்கொள்ளுவோம் நாம இல்லையா காப்பதோ வில்லும் நம்பும் கையதோர் இறைச்சி பாறம் அதான் என்ன பூச பூசை பண்ணிடா கண்ணப்பன் நல்ல வெந்து போன பன்றிக்கரிய கொண்டி சாமிக்கு வச்சான் மறுநாள் வந்து பார்த்தா இருந்த சிவாச்சாரியார் பன்றிகரி கிடந்தது அந்த சிவாச்சாரியார் கனவுல போய் என்ன தெரியுமா சொன்னான்னு பதினோராம் திருமுறை சொல்லுகிறது கண்ணப்பர் மரமும் என்னமோன்னு அதற்கு பேர் ஆமா சிவாச்சாரியார் கனவு போய் என்ன தெரியுமா சொன்னான் சிவன் நீ கண்ணப்பன் கொண்டி வந்து நினைக்காத ஆமா அவன் தண்ணி எதுல கொண்டாடுறான் தெரியுமா குடத்துல கொண்டாடல கோயில் இருக்கிற குடம் விளக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு ஆமா நான் கோயிலே வாழ்ந்தவன் எனக்கு தெரியும் சொல்றான் அவன் வாயில தண்ணிய கொண்டாந்து என் மேல தூண் துப்புறான் தெரியுமா ஆமா அது கங்கையிடும் கங்கையை விட இனியது ராது அப்படிங்கிறான் சிவன் எப்படி இன்னொன்னு சொல்றான் அவன் வேட நல்லவா வீசையெல்லாம் இருக்கும் துப்புறானா அந்த வீசையில பட்டு இந்த தண்ணி அவன் மேல படுது ரோமன் தானே ரோமம்னு சொல்லல அவன் சிவன் அது தர்பய விட இனியதுரா அப்படிங்கிறான் தர்பை ரொம்ப தூயமானது இந்த தர்பைக்க அதை விட இனியதுரா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொன்னா அவனுடைய அன்புக்கு அளவு கிடையாதுரா அவன் பூசைய நீ பார் அப்படின்னா என்ன சொல்லி இருக்கணும் இவன் கண்ணப்பர் கனவுல போய் இந்த சிவாச்சாரியார் பூஜை பண்றத நீ பார் அப்படின்னு சொல்லியிருந்தான் இன்னைக்கு உலகத்துக்கு அது சரி கடவுள் திருப்பி போட்டான் என்ன போட்டான் அந்த கண்ண பொன் பூசிய நீ பார் அப்படின்னு அப்புறம் ஒடிஞ்சிருந்து பார்த்தான் கண்ணுல ரத்தம் வந்தது கண்ணை பிடிங்கி வச்சான் அந்த அளவுக்கு அன்பு இருந்தது ரெண்டு மிட்டாய் வாங்கினார் பொம்மு நாட்டி ஒரு மிட்டாய பிள்ளையினுடைய வாயில போட்டுட்டா ஒரு மிட்டாய வாயில போட்டுக்கிட்டா சின்ன பிள்ளை அது கரபுறன்னு அது மென்னு தின்னுபுட்டு அம்மா அம்மா மிட்டாய் இவன் என்ன பண்ணா அந்த மிட்டாய் எடுத்து பாதி கடிச்சு போட்டா தப்பா தப்பா கிடையாது அதுபோல என்ன பண்ணிடான் கறிய தாந்துன்னு பாத்து நல்லா இருக்கிற கறிய சிவங்க வாயில கொண்டு வச்சான் கறிய வச்சது மாத்திரம் இல்ல அவன் கண்ணுல ரத்தம் தங்க பிடிங்கி வச்சான் நாம இப்போமா தான் திருவாசகம் பாட வந்த மாணிக்கவாசர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அன்பு வடிவமாக இருந்தாண்ட ஆமாம் இல்லையா ஆமாம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு எனக்கு கிடையாதுன்னு மாணிக்கவாசர் மாணிக்கவாசரே சொல்லிட்டாரு அப்புறம் நாம என்ன ஆறு காப்பதோர் வில்லும் கம்பும் கையதோர் இறைச்சிப்பாரம் தோற்பெரும் செருப்பு தூயவாய் கலசம் காட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதிநீர் ஒழுக தன்கன் கோப்பதும் பத்தி கொண்டார் குறுக்கை வீரனாரே இந்த கண்ணப்பரை சொல்லும் பொழுது கேக்கிடாறு பெருமான் சொல்லுகிறார் கண்ணப்பருடைய திருவுருவம் கல்வடிவத்தில் காலத்தில இருக்கு திருஞான சம்பந்தர் போய் ஆண்டவனை வணங்கினார் வணங்கி எழுந்து நின்றார் கண்ணப்பரு உருவத்தை பார்த்தார் அங்குடைய உருவம் இங்கே அவனுடைய திருவருடைய உருவம் இங்க திருவருடைய உருவத்தை கண்டார்னு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்குடா பெருமான் அப்படித்தானே ஆமா அப்ப கண்ணப்படைய திருவுருவம் எது வேடனா இல்லை திருவருள் அப்படின்னு முடிக்கிறார் அவர் இல்லையா இந்த வரலாறு சொல்லி நமக்கு நினைவூட்டுகிறார் அவனுக்கு அன்பு செலுத்தி விடு அப்படின்னு இல்லையா என்பதோடு இருக்கட்டும் இந்த மூணு பாட்டு இருக்கிறது இந்த ஒரு பதியம் பூரா இந்த வரலாற சொல்லிட்டு போறார் அவர் யாரு நாவுக்கரசர் ஏன் நீ எப்படியாவது ஒரு வழியில் நீ அவனுக்கு அன்பு செலுத்த கத்துக்கொள் ஒன்னு ஒரு கல்லையாவது தூக்கி போடு அல்லது ஒரு பண்டிகரியவாவது போடு இல்லையா கொஞ்சம் பாலையாவது ஊத்து இல்லையா எப்படியாவது ஒரு சிவத்தொண்டு செய்துவிடு என்று நமக்கு நினைவூட்டுகிறார் அப்பர் பெருமான் என்று சொல்லி இந்த தெருநேரிசை என்ற பகுதியில இன்னும் பல அற்புதமான கருத்துக்கள் வரு